அனசியல்லாகும்பவர்கள் தொழுகுக்கு இக்காமல் சொல்லப்பட்டது நபிசல்லு அலஹி வசல்லம் அவர்கள் எங்கள் பக்கம் முன்னோக்கி வரிசைகளை நேராக்குங்கள் நெருக்கமாக நில்லுங்கள் ஏனெனில் என் முதுகுக்கு பின்புறமாகவும் உங்களை நான் காண்கிறேன் என்றார்கள்